நற்றினை நேயர்களுக்கு வணக்கம் சரம்படிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அலுமையிலும் ஐயாயிரம் பேரை இன்டர்வியூக்கு அழிச்சிருந்தார் அதுல நம்ம ஊர் ராமசாமியும் ஒருத்தர் பில்கேட்ஸ் எல்லாரையும் பார்த்து யாருக்கெல்லாம் ஜாவா தெரியாதோ போயிடலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் இதை கேட்டதும் ரெண்டாயிரம் பேர் எழுந்து போயிட்டாங்க நம்ம ராமசாமி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறார் நமக்கு ஜாவான என்னன்னே தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு உட்காந்துருந்தார் அடுத்து இன்னொரு கண்டிஷன் போட்டார் யாருக்கெல்லாம் நூறு பேரை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய அனுபவம் இல்லையோ அவங்க எல்லாம் போயிடலாம் அப்படின்னதும் இன்னொரு ரெண்டாயிரம் பேர் கிளம்பி போயிட்டாங்க ராமசாமி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறார் நமக்கு ஒருத்தரை வச்சு மேனேஜ் பண்ணவே அனுபவம் இல்லை நூறு பேரையா ஏன் ஒரு மாட்ட மேட்சு அனுபவம் கூட நமக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார் பரவாயில்ல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் இருக்கார் அடுத்து கண்டிஷன் போட்டார் யாரெல்லாம் எம்பிஏ டிகிரி ஹோல்டர் இல்லையோ அவங்கெல்லாம் போயிடலாம் இத கேட்டதும் ஐநூறு பேர் எழுந்து போயிட்டாங்க ராமசாமி மனசுக்குள்ள நினைச்சுக்கற எம்பிஏ வா நம்மளா நம்மலே கஷ்டப்பட்டு முக்கி முக்கிய இன்ஜினியரிங் படித்தோம் இந்த எம்பிஏ எல்லாம் எப்படி படிக்கிறது சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு உட்காந்துருக்க அடுத்து கடைசியா இன்னொரு கண்டிஷன் போட்டார் யாருக்கெல்லாம் சர்வோ புரோவேட் மொழி தெரியாதோ அவங்க எல்லாம் போகலாம் இத கேட்டதும் மீதா இருந்த ஐநூறு பேர்ல பேர் போயிட்டாங்க மீதி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அதுல ஒருத்தர் நம்ம ராமசாமி இன்னொருத்தரும் உட்கார்ந்துருந்தார் மில் கேட்ஸ் ரெண்டு பேருக்கும் கை கொடுத்துட்டு எல்லாரும் இத்தனை பேர் வந்ததில் நீங்க ரெண்டு பேர் தான் சர்வபிரப்ட் லாங்குவேஜ் தெரியும் சொல்லிருக்கீங்க அந்த லாங்குவேஜில் இப்ப பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றார் அது கேட்டுதான் ராமசாமி பக்கத்துல இருந்தவர் திரும்பி பாக்குறாரு பார்த்துட்டு நீங்க எந்த ஊரு சார் அப்படின்னாரு அவரு கொஞ்சமும் சிலைக்காம மதுரை பக்கம் சார் அப்படின்னா தமிழன்டா தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னாங்களே ஒருவேளை அது இது